اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني ادم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا وقال النبي صلى الله عليه وسلم لن تؤمنوا حتى ترحموا فقالوا كلنا رحيم يا رسول الله وقال ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இருக்கிறோம் மனித இனத்தை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லா திருமுறையிலே சொல்கிறான் மனித இனத்தை எந்தெந்த விதத்தில் அல்ல கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதை உலமாக்கல் விரிவுரையாளர்கள் பல்வேறு காரணங்களை சொல்வார்கள் மனிதனை உருவம் கொடுத்திருக்கிறான் அல்லா படைத்திருக்கிற படைப்புகளில் அல்ல கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான் இந்த படைப்புகளில் அழகிய வடிவம் அழகிய உருவம் மனிதனுக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது மனிதனை விட அழகான ஒரு படைப்பு இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது எனவே அழகிய உருவம் என்ற அடிப்படையில் சிந்திக்கிற ஆற்றலையும் பேசுகிற ஆற்றல் தன்னுடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அந்த ஆற்றலை கொடுத்து அல்லா மனிதனை கண்ணியப்படுத்திருக்கிறான் இவை எல்லாவற்றையும் விட மற்ற எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைக்கிற போது ஒரு கட்டளையால் படைத்தான் என்று சொன்னால் அந்த படைப்பு ஆகிவிடும் ஆனால் மனிதனை அல்லா படைக்கிற போது எதை மனிதனை என்னுடைய கரத்தால் நான் படைத்தேன் எதையும் மூலமாக்கல் மனிதனை கன்மைப்படுத்துவதற்காக மனிதனை சங்கைப்படுத்துவதற்காக தன்னுடைய கரத்தால் அல்லா மனிதனை படைத்ததாக சொல்கிறான் அதே மனிதனுடைய நேர்வழிக்காக அவனுடைய இன்னை மருமையினுடைய சுவிச்சமான வாழ்வுக்காக அல்லாஹரை கூதர்களை அனுப்பினான் நபிமான்களை அனுப்பினான் அதன் மூலம் மனிதனுக்கு நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்வுக்கான ஒரு அடிப்படை அல்லா காட்டி கொடுத்தான் இதுவும் அல்லா மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக செய்தது இவை அல்லாமல் எண்ணற்ற நியமத்துகள் அல்லாவுடைய நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அவைகளை என்ன முடிக்க முடியாது என்கிற அளவிற்கு எண்ணற்ற நியமத்துகளை வளர்ந்து அல்லா மனிதனை கண்ணியப்படுத்தினான் இவை எல்லாம் இருந்தாலும் மனிதன் மிக கண்ணியமான மிக உயர்ந்த படைப்பாக ஆகுவதற்கு மிக விசேஷமான ஒரு காரணம் உலமாக்கல் சொல்வார்கள் அல்ல மனிதனுடைய இதயத்தில் வைத்திருக்கிற அன்பு மனிதனுடைய இதயத்தில் வைத்திருக்கிற பாசம் மனிதனுடைய இதயத்தில் வைத்திருக்கிற இறக்க உணர்வு இந்த உணர்வை கொண்டுதான் மனிதன் எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்பாக இருக்கிறார் எனவே யாருடைய உள்ளத்திலே எவ்வளவு அன்பு இருக்குமோ எவ்வளவு பாசம் இருக்குமோ எவ்வளவு இறக்க குணம் இருக்குமோ அதை பொறுத்து அவன் மனிதர்களிலே மிக உயர்ந்தவனாக ஆகிறான் என்று அறிவு பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள் அந்த வகையிலே நாம் பார்த்தால் மனிதன் இந்த நான்கு உறவுகளை சுற்றி நான்கு உறவுகள் நான்கு பந்தங்கள் ஒன்று ரத்த உறவுகள் ரத்த உறவுகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிலே முதன்மையான உறவு இரண்டாவது அண்டை உறவு நமக்கு அண்டையிலே அருகிலே வாழுகிறேன் மக்களுடைய உறவு மூன்றாவது ஈமானிய இஸ்லாமிய சகோதரத்துவ உணர்வு உலகம் முழுவதும் வாழ்கிறேன் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய உறவு நான்காவது முழு மனிதகுல உறவு இந்த உலகில் வாழ்கிற மனிதர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் சரி காவிர்கள் சரி எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி முழு உலகில் வாழுகிற மனிதகுல உறவு இந்த நான்கு உறவுகள் மனிதனை சுற்றி இருக்கிறது இந்த உறவுகள் மீதும் ஒரு முஸ்லீம் பாசம் செலுத்த கடமையப்பட்டிருக்கிறார் இறக்கம் செலுத்த கடமையப்பட்டிருக்கிறான் இந்த நான்கு வகை உறவுகளோடும் ஒரு முஸ்லீம் எப்படி நடத்த வேண்டும் என்று பெருமானார் செல்லிசன் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய சீர்த்த பெய்வாதின் மூலமாக இந்த உம்மத்திற்கு காட்டித் தந்தார்கள் அதிலே முதன்மையானது ரத்த உறவுகள் ரத்த உறவுகளை நாம் உறவுகளை அரவணைத்தது என்று சொல்வோம் இந்த பயான்களை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகமாக நாம் படித்திருக்கிறோம் இருந்தாலும் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய மார்க்கம் ஒரு குடும்ப உறவு குடும்பத்தினுடைய அங்கத்தினர் ஒரு குடும்பத்தினுடைய உறவினர்கள் ஒருவருக்கொருவர் மேசமிக்கவர்களாக ஒருவருக்கொருவர் அரவணைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்திலே பாசம் அன்பு கலைத்திருக்க வேண்டும் வெறுப்புணர்ச்சியும் கால் பகையும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது அந்த வகையிலே மார்க்கம் ரத்த உறவு என்று வருகிற போது தாய் தாயினுடைய அந்தஸ்து என்ன நாம் அடிக்கடி கேள்விப்பட்டோம் பெருமானார் சொல்வார்கள் சோனம் உங்களது தாய்மார்களின் காலடியில் இருக்கிறது தந்தைக்கு செலுத்த வேண்டிய அன்பை விட தாயிடம் மூன்று மடங்கு பாசம் செலுத்த வேண்டும் தந்தையிடம் காட்டக்கூடிய பரிவை விட தந்தையிடம் காட்டக்கூடிய அன்பை விட தாயிடம் மூன்று மடங்கு பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் இது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்று மார்க்கம் சொல்கிறது தாயிடம் காட்ட வேண்டிய அன்பு தந்தையை பற்றி பெருமானார் ஒரே வார்த்தையில சொன்னாங்க அன்பு அல்லாஹுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது இதை வேற வார்த்தையில சொல்ல இல்லை பெருமானாருடைய வார்த்தைகள் ரத்தின வார்த்தைகள் அல்லாஹுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது நீ அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற உன் தந்தையின் பொருத்தம் வேண்டும் நீ சொல்லாம் தோன்பு வைக்கலாம் எண்ணற்ற ஹஜ்ஜிகள் எண்ணற்ற உமராக்கள் செய்யலாம் இந்த எல்லா வணக்கங்களையும் செய்து உன் தந்தை உன்னை பொருந்து கொள்ளவில்லை நீ அல்லாவை பொருந்திக்கொள்ள முடியாது ஆக தந்தையின் பொருத்தத்தில் தான் ரப்போடைய இருக்கிறது என்று சுருக்கமாக தந்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும் இந்த தந்தையின் பொருத்தத்தில்தான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது இதையெல்லாம் உலக விஷயங்களுக்கு மட்டுமே இதை மார்க்க விஷயங்களுக்கு யாரும் சொல்லக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் தாடி வைக்கிறதுக்கு அட்டா எதிர்ப்பு காட்டுறாரு இதுக்கு இங்க ஹரிச ஆதாரமா சொல்லக்கூடாது அத்தாவுடைய பொருத்தத்துலதான் அண்ணாவுடைய அண்ணா கோவிச்சுக்குவான் இது மார்க்க விஷயத்திற்கு அல்ல ஒரு மசாயம் கேட்பாங்க தாடி வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணுமான்னு சொல்லி தாடி வைக்கிறதுக்கு மனைவிட்ட கேட்கணு மசாயம் ரொம்ப பேர் கேட்பாங்க எனவே இது மார்க்க விஷயங்களுக்கு அல்ல அல்லாவுடைய ஏவன் அல்லாவுடைய விளக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்ல அல்லாவுடைய ஏவலும் விளக்கிலும் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த உலகமே வெறுத்தாலும் சரி அங்கே அல்லாஹுடைய பொருத்தம்தான் அல்லாவுடைய ஏவல் விளக்கில் சம்பந்தப்படாத உலக விஷயங்களில் உன் தந்தையை திருப்திப்படுத்துவது உன் தந்தையை சந்தோஷப்படுத்துவது அங்கேதான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது என்றுதான் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தாய் தந்தைய செய்ய வேண்டிய மரியாதையை வைத்து அதை ஜீனுக்கு சாதமாக நாம பயன்படுத்தக்கூடாது அந்த வகையில் சொன்னாங்க தந்தையின் பொருத்தத்தில்தான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னாங்க அடுத்த ரத்த உறவுகளில் கணவன் மனைவி உறவு நாம் பார்த்தோம்னு சொன்னா செல்வா சுருக்கமாக ஒரு மனைவி கணவனுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறார் அது ஒரு வாரத்தில் அழகா சொன்னாங்க இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்ய முடியாது ஒருவேளை படைப்புகளில் ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்ய நான் அனுமதி கொடுக்க நாடு இருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்யும்படி சொல்லியிருப்பேன் படைப்புகளில் யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது உயிரோடு இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி இறந்து போன மகான்களாக இருந்தாலும் சரி யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது அது கவர்களாக இருந்தாலும் சரி மகான்களாக இருந்தாலும் சரி யாருடைய காலிலும் விழுந்து சிரம்பணிகள் இல்லை படைப்புகளில் ஒருவர் மற்றவருக்கு சஜிதா செய்ய நான் அனுமதி கொடுத்த நாடு இருந்தால் மனைவிக்கு நான் உத்தரவிட்டிருப்பேன் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு ஹதீசு போது ஒரு பெண் கணவனுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறார் ஆக இது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பெருமனார் நீண்ட பட்டியலிடல ஒரு கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் உங்களை நல்லவர் உங்க மனைவி சொல்ல வேண்டும் உங்களை நல்லவர் என்று மனைவி சொல்ல வேண்டும் என்னுடைய குடும்பத்தாரின் நல்லவன் உங்களிலேயே மனைவியர்களில் மிகச் சிறந்தவனாக நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரே வரியில சொன்னாங்க ஒரு கணவன் மனைவி பார்த்து சிரிக்கிறான் ஒரு மனைவி கணவனை பார்த்து சிரிக்கிறார் இந்த காட்சியை பார்த்து அல்லா சிரிக்கிறான் ஒரு கணவன் மனைவி பார்த்து சிரிக்கிறான் ஒரு மனைவி கணவனை பார்த்து சிரிக்கும் போது இந்த கணவன் மனைவியினுடைய அன்பை பார்த்து அல்லாசிக்கிறான் எந்த அளவிற்கு கணவன் மனைவிக்கு இடையில அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கூர்ந்து இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அதே போல ரத்த உறவுகளில் நம்முடைய குழந்தைகள் குழந்தைகளை எல்லாரும் நேசிக்கிறோம் இருந்தாலும் சிலர் குழந்தைகள் மீது பாசம் காட்ட மாட்டாங்க குழந்தைகளை சில பேர் முத்தமிட கூட மாட்டாங்க பெருமான பேர குழந்தைகளை முத்தமிட்ட ஒரு கிராம வாசி சொன்னார் எனக்கு பத்து குழந்தைகள் உண்டு நான் ஒரு குழந்தை கூட என்னுடைய வாழ்க்கையில முட்டமிட்டதே இல்லைன்னு சொன்னார் பெருமான பறித்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் உன் உள்ளத்தில் இருந்து அல்லா இரக்க குணத்தை பறித்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் ஆக குழந்தைகள் மீது காட்டுகிற அன்பு அந்த குழந்தைகளில் முகர்வதை பற்றி பெருமானார் சொன்னார்கள் குழந்தைகளை நுகரும் போது முற்றமிடும் போது வருகிற அந்த வாடை அது சுவனத்து வாடை என்று பெருமானார் சொன்னாங்க சொர்க்கத்திலே ஒரு சொர்க்கம் இருக்கிறதாம் மகிழ்ச்சியின் சொர்க்கம் இந்த சொர்க்கத்தில் அல்லா யாரை அனுப்புகிறான் யார் தங்கள் குழந்தைகள் மீது அன்பை வெளிப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மட்டுமே அல்லா ஒரு சொர்க்கத்தை வைக்கிறான் ஆக குழந்தைகள் மீது அன்பு அதிலும் குறிப்பாக எக்காரணத்தை கொண்டும் பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது வரவா செலவான்னு சொல்லி ஆண் குழந்தையா இருந்தா வரவு பெண் குழந்தையா இருந்தா செலவு பெருமாநா சொன்னாங்க மண் காணத்திறகு ஊங்கா ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து பலம் எய்து அந்த குழந்தையை உயிரோடு புதைக்காமல் வலம் யூசிர் வலதகு அலைஹா அந்த பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைக்கு முக்கியத்துவம் தராமல் பெண் குழந்தையை மதிப்போடு கண்ணியத்தோடு ஒருவன் வளர்த்தால் பிரவேசிக்க செய்கிறான் எனவே குழந்தைகள் மீது அன்பு அதிலே ஆண் பெண் என்கிற பாரபட்சம் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் சமமாக நடத்துவது இந்த கடமை ஒரு பெருமனிதன் மீது இருக்கிறது அதே போல உறவுகளிலே அடுத்து சகோதர உணர்வு நாம் வாழ்கிற இந்த காலத்திலே ஆசா பாசங்கள் மிகித்து உலக அந்த சொத்துக்கள் மீதான மோகத்தினால் சகோதர உணர்வு ரொம்ப ரொம்ப விலங்கினடைந்து விட்டது சகோதர உணர்வு என்பது அண்ணன் தந்தி உறவு அண்ணன் தந்தை சகோதரிகளுடைய உறவுகள் மிக விலங்கினடைந்து விட்டது ஆனால் சிவல்லா அலிசன் அவங்க சொன்னாங்க ஒரு குடும்பத்திலே மூத்த சகோதரன் தந்தையின் அந்தஸ்தில் இருக்கிறான் தந்தையினுடைய அந்தஸ்து வரதி அலன் வாரி ஒரு குடும்பத்திலே மூத்த சகோதரன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மூத்த சகோதரன் தந்தைக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதைய வீட்டில் மூத்த அண்ணனுக்கு நாம செய்யணும் ஆனா இன்னைக்கு மனைவி பேச்சு கேட்டு பொண்டாண்டிமார்களுடைய பேச்சு கேட்டு எத்தனை பேர் சகோதரிகளை பகைக்கிறாங்க சகோதரிகளை பகைக்கிறாங்க பல்லாண்டுகளாக சகோதர சகோதரிகளோடு பேசாமல் துண்டித்து வாழ்பவர்களும் உண்டு வரலாற்றிலே ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்படுகிறது ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஆட்சியாளர் கைது செய்து பேருக்கும் விதிக்கிறார் இந்த மூன்று பேரையுமே கைது செய்து மூன்று பேருக்குமே மரண தண்டனை உடனே அந்த பெண்மணி அந்த ஆட்சியாளர்களிடத்திலே வந்து சொல்கிறார் மூன்று இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற மகரம் மகரமான உறவுனா இந்த மூணு பேர் தான் என் கணவன் என்னுடைய மகன் என் சகோதரன் இந்த மூணு பேர் தான் இருக்கிற மரண தண்டனை இரக்கம் காட்டி பேருக்கும் ஆனா உனக்காக மூணு பேர்ல ஒரு ஆள விடுவிக்கிறேன் அந்த ஒருத்தர் யாருங்கிறத நீ தெரிவு செய்து கொள் மூணு பேருக்கு மரண தண்டனை ஆனா அந்த மூணு பேர்ல ஒரு ஆள விடுவிக்கிறேன் அது யாருங்கிறத நீ தெரிவு செய்யும் கணவனும் இருக்கிறான் மகனும் இருக்கிறான் சகோதரனும் இருக்கிறான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த பெண் ஒன்று கணவனை தேர்வு செய்வாள் கணவன் தான் இல்லாமே அது நம்ம நாட்டில் போல புடமொழி பத்தி இருக்கு யார தேர்வு செய்வாள் தாய்ங்கிற முறையில ஆனால் அந்த பெண் மூணு பேரையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நான் என் சகோதரனை தேர்வு செய்கிறேன் என் சகோதரனை விடுவிச்சிருங்க மரண தண்டனை கொடுக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் விளக்கும் கேட்டபோது அந்த பெண் சொன்னால் என் கணவனுக்கு மரண வேணனை கொடுத்தா அல்லா நாடினால் இன்னொரு கணவன் கூட எனக்கு கிடைக்கலாம் இன்னொரு ஆணை நான் முடிக்கலாம் என் மகனுக்கு மரண வேணனை கொடுத்தால் இன்னொரு நிக்காக மூலம் ஒரு மகனை நான் பெற்றெடுக்கலாம் ஆனால் எனக்கு இருப்பது ஒரு சகோதரன் எனக்கு தாய் தந்தியர்களும் இல்லை இந்த ஒரு சகோதரனையும் நான் இழந்து விட்டால் இனி உலகத்துல எனக்கு இந்த சகோதர உறவு இல்லாமல் போயிடும் அதனால எனக்கு சகோதரனை கொடுங்க அந்த பெண்ணுடைய இந்த புத்திசாலித்தனமான சேர்ச்சியை கேட்டு அந்த ஆட்சியாளர் மூன்று பேரும் கூட வித்து விடுகிறார் ஆக சகோதர உணர்வு எப்படி இருக்கிறது அற்ப சொத்துகளுக்காக அற்ப நில தகராறு வீட்டு தகராறு இந்த ஏமான தகராறுகளுக்காக பல்லாண்டுகளாக சகோதரர்களோடு சகோதரர்களை ஒருத்தம் ஒருத்தம் பார்க்கறது கிடையாது சகோதரர்களோடு இந்த நிலையில பார்த்தா பெரிய பெரிய ஹஜ்ஜு செய்வாரு வருஷந்தோறும் போவாரு பார்த்தா குடும்பத்தில் அண்ணன் தம்பி இடத்துல பல்லாண்டுகளாக தொகை ஆக அங்கிருக்குரியவர்களே நான்கு உறவுகளின் முதன்மையானது இந்த ரத்த உறவுகள் இந்த ரத்த உறவுகளோடு பாசத்தையும் வெளிப்படுத்தாமல் ஒருவன் நல்லா இடத்திலே வெற்றி பெற முடியாது இரண்டாவது உறவு அண்டை உறவு அண்டை வீட்டுக்காரர்களை பத்தி நம்ம பயானில் நிறைய சொல்லிருக்கோம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சுருக்கம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களை பத்தி மார்க்கம் சொல்லுது மூன்று வகையான அண்டை வீட்டுக்காரர்கள் ஒன்று நமது பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீமாகவும் இருக்கிறார் முஸ்லிமாகவும் இருக்கிறார் நம்முடைய சொந்தக்காரராகவும் இருக்கிறார் மார்க்க சொல் இவருக்கு நீ மூன்று கடமைகள் செய்யணும் ஒன்று அவர் முஸ்லீம் என்பதனால் உறவினர் என்பதனால் அண்டை வீட்டுக்காரர் என்பதனால் அவருக்கு மூன்று வகையான உரிமைகள் உனக்கு உண்டு அவருக்கு நீ இந்த மூணு விதத்திற்காக கண்ணீர் செய்யணும் அல்லது முஸ்லீமா இருக்கிறாரு அண்டை வீட்டுக்காரரா இருக்கிறாரு உறவினர் அவருக்கு ரெண்டு கடமைகள் உண்டு அவர் முஸ்லீம் என்பதனால் ஒரு மரியாதை அண்டை வீட்டுக்காரர் என்பதனால ஒரு மரியாதை பக்கத்து வீட்டுக்காரா இருக்கிறார் காசிரா இருக்கிற அவர் என்பது என்றாலும் சொல்கிறது ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம்களா வாழ்ந்த காலத்தில் முஸ்லீம்களுடைய அருகாமையை முஸ்லீம் அல்லாத மக்கள் எப்படி கருதினாங்கன்னு சொன்னா இமாம் அஹமது குன் ஹம்பல் ஒரு பெரிய அறிஞர் ஒரு சட்ட மேதை அவனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் வருது அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதர் பெரிய அந்த இமாம் அகமது அடி பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டை விற்கிறார் வீட்டை விற்கும் போது இன்னொருத்தர் வாங்க வருகிறார் அப்ப ரெண்டாயிரம் தீனாருன்னு சொல்றாரு அந்த விக்கக்கூடிய இந்த வீட்டு இரண்டாயிரம் தீனாரு இப்ப வாங்குற மனிதர் சொன்னாரு இல்லப்பா இந்த வீட்டுக்கு ஆயிரம் தீனாரு தானே ஆயிரம் தீனாருனா இன்னைக்குள்ள மதிப்புள்ள அம்பது லட்சம் இரண்டாயிரம் தீனாரு சொன்னா ஒரு கோடி இப்ப வாங்குறவர் சொன்னாரு இந்த வீட்டு மதிப்பு ஆயிரம் தீனாறு தானே ரெண்டாயிரம் தீனாரு கேட்கறேன் அந்த யூதர் சொன்னார் வீட்டு மதிப்பு ஆயிரம் தீனாறு ஆனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இமாம் அகமது இருக்கிறார் இல்லையா அவருக்கு மதிப்பை கூட ஆயிரம்னா அன்னைக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்களா இருந்தாங்க எனவே முஸ்லிம்களுக்கு ரேட்டை நிர்ணயித்தார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்னைக்கு நாம முஸ்லீம்களா இல்லை எனவே நமக்கு வீடு தர கூட யாரும் தயாரில்லை நாம முஸ்லீம்களாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு வீடுகூட யாரும் தயாரில்லை அன்றைக்கு அந்த யூதர் சொன்னார் வீட்டின் விலை ஆயிரம் தீனார் ஆனால் வீட்டுக்கு பக்கத்திலே உனத்தீமாம் அகமதுடைய உறவு கிடைக்கிறது அந்த உறவுக்கு ஆயிரம் தீனார் என்று சொன்னது அந்த சரித்திரத்தையும் நாம் பார்க்கிறோம் ஆக இந்த அண்டை உறவு நமக்கு அண்டையில் இருக்கக்கூடியவர்கள் அது அண்டை வீட்டுக்காரர்களா இருந்தாலும் சரி அண்டை மானிலம் அண்டை நாடு எல்லாவற்றிலும் இந்த அண்டை உறவு என்பது வரும் இதற்கு என்னங்க இந்த அண்டை விட்டுனரோடு பாசம் அன்போடு நம் பழக வேண்டும் என்று மார்க்கம் மூன்றாவது உணர்வு அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் இன்னும் அல் முகமீன் எல்லாரும் சகோதரர்கள் ஒரு முஸ்லீம் கடற்கள் இருந்தாலும் சரி மேற்கள் இருந்தாலும் சரி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சிறுவ பிரதேசத்தில் இருந்தாலும் சரி முஸ்லீம் முஸ்லீம் சகோதரன் அந்த வகையில் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் சகோதரன் ஒரு முஸ்லீம் பற்றி கவலைப்படாத இன்னொரு முஸ்லீம் என் சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல பெருமாறு சொன்னாங்க எனவேதான் நாம பயான்கள் ஆப்கானிஸ்தானத்தை பத்தி பேசுறோம் பலஸ்தீனத்தை பத்தி பேசுறோம் இந்தியாவில் இங்கேயாவது முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வந்தால் அதைப் பத்தி பேசுறோம் நிறைய பேர் இதெல்லாம் விமர்சிப்பதுண்டு எதற்காக கவலை நம்முடைய சமூகம் என்கிற அக்கறை நம் சகோதரர்கள் என்ற உணர்வுதானை தவிர விமர்சிப்பது அங்க நடந்தாங்க பற்றி கவலைப்படாத இன்னொரு முஸ்லீம் என்னுடைய உண்மத்தை சார்ந்தவன் அல்ல அந்த முஸ்லீம் உண்மை என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் இந்த உலகில் உள்ள முஸ்லீம்கள் அச்சனை பெறும் சகோதரர்கள் எனவே அந்த சகோதரத்துவ பாசம் இருக்கணும் அந்த சகோதரத்து உணர்வு இருக்க வேண்டும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் கருணை காட்டி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நேசிப்பது அவனுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பது தேவை ஏற்படும் போது அவனுக்கு உதவி செய்வது ஒரு பயணத்தில் பெருமானார் செல்ல ஆலோசனை அப்ப பெருமானார் இடத்துல இரண்டு மிஸ் வாக்குகள் கொண்டு வரப்படுது சாதாரண பருத்த வைக்கக்கூடிய மிஸ்வாக் அதுல ஒரு மிஸ்வாக்கு நேராக இருக்குது சரியாக சீராக இருக்குது இன்னொரு மிஸ்வாக் கொஞ்சம் வளைஞ்சு இருக்குது தமிழர்கள் இந்த ரெண்டு மிஸ்வாக்குல நல்ல நேரா இருக்கக்கூடிய சோழர்களுக்கு எனக்கு கொடுங்க நேரா இருக்கிற மிஸ்வாக்கு இருக்குது அழகா இருக்குது அது பார்க்க நல்லா இருக்கு நீங்க அதை வசிக்கணும் அந்த வளர்ந்து இருக்கிற எனக்கு கொடுங்க பெருமானார் ரெண்டு மிஸ் வாக்கு எனக்கு பிடித்தமானதும் அதுதான் நேராக இருக்கக்கூடிய அதுதான் ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார்கள் தனக்கு பிடிச்சமானதை தன் முஸ்லிமான சகோதரனுக்கு யார் கொடுக்கிறானோ அவரை அல்லா பொருந்திக்கொண்டு அவருடைய ஒரு பெரிய கோடீஸ்வரர் மார்க்க அறிஞரும் கூட அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொன்னாங்க எனக்கு ஒரு எழுநூறு ரூபாய் கடன் இருக்குது கடன் இருக்குது அந்த கடனை நிறைவேற்ற முடியாம நான் தவிக்கிறேன் என்னோட விவாதத்துக்குள்ள ஒருமை இல்ல எந்த காரியத்தை மன ஒருமையோடு செய்ய முடியல எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எழுநூறு ரூபா ஒரு கடன் கேட்கிறார் இபிர முபாரக் அகமத்துல ஒரு சீட்டை எழுதி கொடுக்கறாங்க ஏழாயிரம் ரூபான்னு எழுதி கொடுக்கறாங்க அந்த சீட்டை எழுதி கொடுத்து இது என்னுடைய கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த வந்த கடன் வாங்க உதவி கேட்டு வந்த அந்த சீட்டை கொண்டு போய் இபிர முபாரக் அவங்களுடைய உதவியாளர் கொடுக்கற அவர் விருச்சி பார்த்தோன்னா என்ன விஷயம் கேட்கிறார் சொன்னாரு எனக்கு ஒரு எழுநூறு ரூபாய் கடன் இந்த கடனை அடைக்க முடியல நான் இவ்வளவு கிராமத்தில் உதவி கேட்டு வந்திருக்கிறேன் கடன் சொல்றதுல ஏழாயிரம் ரூபாய் எழுதிருக்கு அப்ப ஒரு சைபர் தவறுதலாக போட்டாங்களோ அவர் கேட்டு வந்தது எழுநூறு சீட்ல எழுதி இருக்கிறது ஏழாயிரம் அவ தப்பா எழுதிருக்கோன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அந்த கணக்கு எழுதுபவர் ஹியராக இவனுக்கு அவங்கிட்ட வந்து எழுநூறு ரூபாய் உதவி கேட்டு வந்திருக்கிறாரு நீங்க ஏழாயிரம் ரூபாய் எழுதிருக்கீங்க தவறா எழுதிருக்கீங்கன்னு கேட்டான் வாங்கி கிழச்சி பதினாலாயிரம் ரூபாய் எழுதிட்டாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் குடிச்சு அனுப்பிட்டு அப்புறம் கேட்டாங்க அவர் எழுநூறு ரூபாய்தானு கேட்டாரு நீங்க ஏழாயிரம் ரூபாய் எழுதி கொடுத்தீங்க அதுக்கு பிறகு திருப்பி பதினாலாயிரம் ரூபாய் எழுதிச்சீங்கன்னு கேட்டபோங்க ஒரு மோனினை எதிர்பாராத விதத்தில் யார் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறாரோ ஒரு முஸ்லிமை எதிர்பாராத மகிழ்ச்சியில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி மகிழ்ச்சியில ஒரு முஸ்லீமை யார் ஆழ்த்துகிறாரோ அவருடைய பாவங்களை அந்த கனவை அல்ல மன்னித்து விடுகிறான் அவர் இந்த எழுநூறு ரூபாய் கேட்டு வந்தாரு நான் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த நினைச்சேன் எடுத்துட்ட நீ அந்த சந்தோஷத்துக்கு எடுத்து தப்பா அவர் சரி போட்டாங்களோ நீ அந்த சந்தோஷத்துக்கு எடுத்துட்டேன் எனவே மறுபடியும் அவரை சந்தோஷப்படுத்தணும்னா அதை டபுள் ஆச்சு நான் பதினாலாயிரம் ரூபாய் எழுதுனா இப்படி இருந்தார்கள் அன்றைய முஸ்லீம்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு அடிப்படை தேவைக்கு கடன் விட்டு வரக்கூடியவனுக்கு நாம் வட்டி போடுகிறோம் உதவி கேட்ட வந்தவருக்கு ஏழாயிரத்தை கொடுத்தவர்கள் அடிப்படை தேவைக்கும் பிள்ளையினுடைய குளர் காரியத்திற்கும் திருமண காரியத்திற்கும் உதவி கேட்டு வரக்கூடிய மக்களிடத்தில் இரக்கம் இல்லாமல் வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நாம் இருந்தால் உலகத்தாருடைய பார்வையில் நமக்கு என்ன மதிப்பு இந்த உலகம் எப்படி நம்மை மதிக்கும் ரத்தம் வட்டி வாங்குகிறோமே அன்றைக்கு இருந்த மக்கள் கேட்டதை விட பரமடைந்து கூட்டி கொடுத்த மக்கள் அல்ல உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை உலகத்தினுடைய திறமையை அவனுடைய செய்ய கொடுத்தான் இன்னைக்கு நாம சுடுங்க சாப்பிடுகிறோம் அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சு சாப்பிடுகிறோம் நம்ம எப்படி அல்ல அந்த சில வைப்பான் அகலத்தினுடைய பார்வையில தண்ணியத்தை நமக்கு அல்ல எப்படி தருவான் கூறவர்களே ஈமான் இஸ்லாமிய சகோதரத்து உணர்வு இந்த எல்லா முஸ்லீம்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா முஸ்லீம்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் எந்த முஸ்லீமும் சிரமப்படக்கூடாது என்கிற உணர்வு வரது வேண்டும் மனிதகுல உறவு எல்லா மனிதர்களையும் நேசிப்பது எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத மக்களுடைய ஒரு ஜனாதா கடந்து போகுது ரெண்டு பேரும் ஜ இல்ல அப்ப பெருமானார் சொன்னாங்க ஒரு முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் இதுவும் ஒரு உயிர் தானே இதுவும் ஒரு உயிர் தானே எந்த உயிராக இருந்தாலும் என்ன எழுந்து ரெண்டு மரியாதை செஞ்சாங்க இன்னைக்கு ரெண்டு இனங்களுக்கு இடையிலே கலவரம் வருவதற்கான காரணங்கள்ல நம்முடைய நாட்டில் இந்த பிரேத ஊர்வலமும் ஒன்று ஒரு ஜாதிக்காரனுடைய ஊர்வலம் இன்னொரு திருவடியாக போய்விட முடியாது எல்லா மக்களையும் நேசித்தார்கள் முஸ்லீம் அந்த ஜனாதாவுக்கும் எழுந்து நின்று அலைசத்து நக்சன் அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு ஆன்மா என்று அல்லாவுடைய சூதர் மரியாதை கொடுத்தாங்க மக்கமா நகரத்தில் பெருமானார் வாழ்ந்த போது மக்களுடைய குறைச்சிகள் பெருமானாருக்கு தொல்லைகள் கொடுத்தாங்க அல்லாஹால மக்களால பயங்கரமான வறட்சி பயங்கரமான பஞ்சத்தை கொடுக்கிறான் அந்த நேரத்திலும் அபு சுபியான் இல்லை பெருமாநாட்டை இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க வறட்சியிலும் பஞ்சத்திலும் மக்காவுடைய காசுகளுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட பஞ்சத்தை நீக்க துவா செய்யுங்க பெருமானார் துவா செய்தார்கள் ஏன் மனிதர்கள் எந்த மனிதனும் பசியோடு திணியோடு இருக்க கூடாது என்பதற்காக அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கும் துவா செஞ்சாங்க சுமாமா என்று எமாமா நாட்டினுடைய ஒரு தலைவர் எமாமான்னு சொல்லி ஒரு பகுதி அந்த நாட்டினுடைய தலைவர் சுமாமா அவருடைய சமூக ஹதீசுல விரிவா வருது அவர் மதியநாள் வந்து பெருமான நாள் தட்டி போட்டு வச்சிருந்தாங்க மூணு நாளைக்கு பிறகு ஒரு முஸ்லீம் ஆகிட்டார் இந்த சுமாமா அப்ப அந்த சுமாமா முஸ்லீமான பிறகு பெருமானாரிடம் சொன்னார் அல்லாவுடைய சூர் அவர்களே இப்போது நான் முஸ்லீமாக என்னுடைய எமாமாங்குற அந்த நாட்டில் இருந்துதான் மக்கா குறைசிகளுக்கு கோதுமை இறக்குமதி செய்யப்படுது எங்க ஊர்ல இருந்துதான் மக்கா குறைசிகளுக்கு கோதுமை போய்கிட்டு இருக்குது இந்த குறைசி உங்களை எதிர்க்கிற காரணத்தினாலே இனி மக்காவிற்குள் ஒரு தானியம் கோதுமை கூட உள்ள போகாதுன்னு சொன்னார் மக்காவிற்குள் ஒரு தானியம் கோதுமை கூட உள்ள போகாதுன்னு சொன்னார் சொன்னாங்க அப்படி செய்யாது மக்காவுடைய குறைசிவரை தண்டிக்க நினைத்திருந்தால் அவர்கள் காசுகள் இஸ்லாமத்தின் பகைவர்கள் என்று தண்டிக்க நினைச்சிருந்தா அல்லாவுடைய அனுமதி கொடுத்திருக்கலாம் சொன்னாங்க அப்படி செய்யாதுங்க யாருடைய உணவையும் தடுக்க கூடாது யாருடைய உணவும் தடுக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம் ஒரு நாட்டின் மீது கொள்கிற பகையினால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய உணவு பொருட்கள் தடுக்கப்படுகிறது குழந்தைகள் அதனால் இறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம்கள் ஆதரிக்கிறது கிடையாது இஸ்லாம் எதிரிகளாக இருந்தாலும் சரி உணவுப் பொருள்களை நிறுத்தக்கூடாது பெருமனார் சொன்னாங்க சும்மாவே உன் நாட்டிலிருந்து செல்கிற கோதுமை மக்களிற்கு சென்று கொண்டே இருக்கட்டும் அதை நிறுத்த வேண்டாம் என்று அல்லாவுடைய தூதர் எல்லா மக்கள் மீதும் அன்பு காட்டினார்கள் இந்த அன்பு முழு மனித குலத்தின் மீதும் முழு மனித இலக்கின் மீதும் காட்டப்பட வேண்டிய அன்பு இதற்கான ஒரு வார்த்தையில சுருக்கமாக தராக நீங்கள் மனித குலத்தின் மீது அன்பு காட்டாத வரை இரக்கம் காட்டாத வரை ஓ நக முடியாது இப்ப சகாபாத்தில் கேட்டாங்க குண்டு நாடைய தூதரவர்களே எல்லாருடைய உள்ளத்திலும் இறக்கம் இருக்குது பாசம் இருக்குதான செய்யுது பெருமானார் சொன்னாலே நான் சொல்கிற பாசம் என்பது சாஹிபு உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் இவங்களை நேசிக்கிறது நேசிக்க வேண்டும் மனித குலத்தின் மீதும் அன்பு வர வேண்டும் அந்த அன்பை நான் சொன்னேன் என்று சொன்னான் இப்ராஹிம் அகஹம் என்று ஒரு பெரியார் அவங்க ஒரு ஒரு கனவு கொண்டாங்க இந்த கனவுல ஒரு மலத்தை பாக்குறான் அந்த மலக்கிட்டு இருந்தாங்களாம் இப்ப இப்ராஹிம் அதகம் அந்த மலத்த கேட்டாங்களா என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த மலத்து சொன்னாராம் அல்லாவை நேசிக்க கூடிய மக்களுடைய பேர்களை நான் எழுதுறேன் யார் அல்லாவை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை நான் எழுதுறேன் இப்ப இப்ராஹிம் அதுகம் கேட்டாங்களா அதுல என்னுடைய பேருக்குதான் பாருங்க அந்த மலத்து பார்த்துட்டு சொன்னாராம் இல்ல உங்க பேர் அதுல இல்லை அல்லாவை நேசிக்க கூடிய மக்களுடைய பட்டியல உங்க பேர் இல்லைன்னு சொல்லி இது கணவரை நடக்கு ஒன்னு இப்ராஹிம் அதுகம் சொன்னாங்களா அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களில் என்னுடைய பெயர் இல்லாட்டாலும் பரவாயில்லை அல்லாவுடைய படைப்புகளை நேசிக்கிறேன் எல்லாவுடைய படைப்புகளை நேசிக்கிறேன் அதுலேயாவது என்னுடைய பொருள் இருக்குதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு முடிஞ்சிருது கனவு என்னங்க முடிஞ்சிருது கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்து மறுபடியும் ஒரு கனவு காணுகிறாங்க அதுலயும் அந்த கனவுட மலக்க பாக்குறாங்க அந்த மலக்கிட்ட கேட்டாங்க என்ன எழுதுறீங்கன்னு சொல்லி அப்ப அந்த மலக்கு சொன்னாராம் அல்லா யாரை நேசிக்கிறானோ அவர்களுடைய பேரை எழுதிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அல்லா மனிதர்கள சில பேரை நேசிக்கிறான் அவங்களுடைய பேர் நான் எழுதிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்களா அப்ப இப்ராஹிம் கேட்டாங்களா அதுல பேர் இருக்குதா அவங்க பேரும் இருக்குது ஏன் கேட்டபோ சொன்னாங்களா நீங்க அல்லாவுடைய படைப்பை நேசிக்கிறீர்கள் யார் அல்லாவுடைய படைப்பை நேசிப்பார்களோ அவர்களை அல்லா நேசிக்கிறார் படைப்பாட்டுவார்களோ அவர்கள் மீது அல்லாவும் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் எனவே நம்முடைய சொந்த வந்தங்களை நேசிப்பது அண்டை வீட்டினரை நேசிப்பது முஸ்லிம் உம்மத்தையும் நேசிப்பது உலகில் உள்ள மனித குலம் அச்சனை பேரையும் நேசிப்பது அந்த அடிப்படையில் முஸ்லிம் உம்மா என்பது இஸ்லாமிய சமூகம் என்பது முழு மனித குலத்தினுடைய நன்மையை நாடக்கூடிய சமுதாயம் இதை நாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லலை எனவேதான் நம்மை தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் ஒத்துழைப்பு என்ன நாம எந்த அநியாயத்தையும் தட்டி கேட்கிறது கிடையாது ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கிறதும் மனித கொண்டிருக்கிற அன்பு நமது நாட்டில் இப்போது ஒரு போராட்டம் நடக்குது என்ன போராட்டம் ஊழலுக்கு எதிரான கருப்பு பணத்துக்கு எதிரான போராட்டம் என்று சொல்லப்படுது போராடுபவர்கள் யார் கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் கருப்பு பணத்தை வைத்திருக்கிற கோழிச்சாமியார்கள் பல கோடி சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் ஊழலுக்கும் கருப்பு பணத்துக்கு எதிராக போராடுறாங்க ஆனா இது யார் செய்யணும் இந்த சமுதாயம் செய்யணும் ஏன்னா இந்த சமுதாயம் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் சாட்சி சொல்கிற சமுதாயம் சுகதா அல்ல இந்த சமுதாயத்திற்கு சாட்சிய பகருகிற சமுதாயம் ஊழலை எதிர்க்கிற மதுவை எதிர்க்கிற லஞ்சத்தையும் வெட்டி எதிர்க்கிற சமுதாயம் நாமும் இதுபோன்ற போராட்டங்களை செய்யறோமா நாட்டில் எது நடந்தாலும் ஒதுங்கி இருக்கிற எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிற எங்களுக்கும் இருக்கும் எந்த சமூகமும் கிடையாது வெறுக்குது எந்த நன்மையும் செய்வதும் இல்லை எந்த தீமையை தடுப்பதும் இல்லை ஆனால் இந்த உங்கத்துல அணி முன்கர் நன்மை ஏவுவீர்கள் தீமையை தடுப்பீர்கள் தீமையை தடுப்பது சொன்னால் நாட்டில் நிலவுகிற அராஜகங்கள் அக்கிரமங்கள் ஊழல் லஞ்சம் இவற்றை சாமியார்கள் தான் எதிர்க்க வேண்டுமா உலமாக்கள் எதிர்க்க கூடாதா குளமாக்கல் ஒரு தர்ணா போராட்டம் நடத்தக்கூடாதா அங்கிருக்கே மனிதகுலத்தின் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பு என்பது நடக்கக்கூடிய அராஜகங்களையும் அநீதியையும் எதிர்ப்பதும் ஒரு மனிதனுக்கு செய்கிற உதவி பெருமானர் சொன்னாங்க உதவி செய் அவன் அநீதி இழைப்பவனாக இருந்தாலும் சரி அநீதி இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி சகாபாக்கள் கேட்டாங்க அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது பெருமான அரசியாயக்காரனுக்கு செய்கிற உதவி அவனுடைய விட்டு கரத்தை தடுப்பது செய்கிற உதவி ஆக நாட்டை காப்பாற்றுவதற்கு மற்றவர்களை விட அதிகம் அக்கறை கொள்ள வேண்டிய சமூகம் முஸ்லீம் சமூகம் எனவே அன்பு பெரியவர்களே இந்த ரஹமத் உணர்வு நம்முடைய தூதர் சல்லா அலிசன் அவர்கள் ரஹமத்துல்ல அகிலத்திற்கு எல்லாம் ரஹ்மத்தாக அகிலத்திற்கெல்லாம் அன்பின் வெளிப்பாடாக கருணையாக அனுப்பப்பட்டாங்க அந்த ரஹத்து தான் நம்முடைய காட்டுவது அண்டை வீட்டுக்காரர்களிடம் எல்லா முஸ்லிம்களிடமும் மீதும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அத்தகைய நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்ட மக்களாக நம்மை ஆக்கிய வேண்டும் இந்த கருத்திலே நான் சொன்ன இந்த பயன் இருக்கிறது இது மூலமாக அகமது அஹாமத் பரகாத்தும் அவர்கள் மும்பையில் சுமார் இரண்டரை லட்சம் மக்களுக்கு மத்தியில இந்த பயன் செய்ய இந்த பயனை முடித்த பிறகு அதுல கலந்து கொண்டவர்கள் சில முஸ்லீம் அல்லாத மக்களும் இருந்தாங்க அதுல ஒரு இந்து சகோதரர் இந்த பெரியவர் யார் இந்த பேச்சு பேசுனாங்களே அவங்க யாருன்னு கேட்டு அவங்களுக்கு முன்னாள் நான் இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவங்க முஸ்லீமாக மாயிட்டான் உலகத்தல பெரியார்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய தாக்கங்கள் ஆக இந்த வாழ்க்கை இந்த பயானுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைந்து இந்த ரஹமத் என்கிற பாசம் அன்பு இதை எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் வெளிப்படுத்தி வாழ்ந்திருப்போமே ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த இறக்க உணர்வுக்கு பதிலாக நம்முடைய உள்ளங்கள் இறுகி போய் நாம் இன்றைக்கு அநீதி இழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் பெருமாநாள் செல்வா ஆனச்சி அவங்க சொன்னாங்க ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிற ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு காசிற்கு ஒரு முஸ்லீம் அநீதி இழைத்தார் நாளை மறுமையிலே அந்த காசிற்காக நான் வாதாடுவேன் சொன்னான் காசிற்காக ஒரு முஸ்லீம் அநீதி அழைத்திருந்தால் அந்த காசிற்காக நாம் ஆதாடுவேன் பெருமாநாருடைய செஃபாத்த விரும்புகிறோம் பெருமானார் நமக்காக பரிந்துரைக்கணும் விரும்புகிறோம் ஆனா மனைவி மக்களுக்கு அநியாயம் செய்கிறோம் பெற்றெடுத்த சாய்ந்தந்தருக்கு அநீதி அழைக்கிறோம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அநீதி அழைக்கிறோம் இவர்களுக்கெல்லாம் அநீதி அழைத்து விட்டு அல்லாஹுடைய பெருமானாருடைய ஷெஃபாத்தை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவே அவர்களுடைய ஷெஃபாத் என்பது அவர்களுடைய ரஹமத்தின்கிற அந்த குணம் அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பரிந்துரை செய்வார்கள் எல்லாம் அல்ல அல்லா அவர்களுடைய அந்த குணங்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரையும் ஆட்சியல்வானாக